விரும்புவான் அவனது வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பிவிடாது என்று நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு ஆர் நான்கு மூன்று ஒன்பது முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது